வணக்கம் நச்சினை எண் ஆயிரத்து செய்தி சேவை ஜனவரி பனிரெண்டு இரண்டாயிரத்தி மார்வழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் ஜல்லிக்கட்டு நடத்துவதில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற வழக்கை நீதிமன்றம் சமாதானமாக முடித்து தூத்துக்குடி அனன் மின் நிலையம் தவிர தாமிரபரணி தண்ணீரை மற்ற தொழிற்சாலைகள் எடுக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சியில் நிலக்கரி சுரங்க மூன்றாவது விரிவாக்க பணிகளை கண்டித்து மக்கள் அதிகார அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அலங்காநல்லூரில் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஜல்லிக்கட்டு விழாக்குழு அமைக்க கோரிய வழக்கை முடித்து வைத்து உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவிட்டுள்ளது சிவகாசி அருகே குடோனில் பதுக்கிய ரூபாய் ஏழு லட்சம் குட்கா பறிமுதல் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்திய செய்திகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் நவ்சேரா பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய குண்டுவெடிப்பில் சிக்கி இரண்டு ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளனர் ண்டையிலிருந்து ஆலைகள்ர் எடுக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது சபரிமலைக்கு முப்பது பெண்கள் செல்ல முயன்றுள்ளனர் அறிக்கையை தாக்கல் செய்தார் கேரள முதல்வர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் பகுதி நேர பாடப்பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது உத்தரகாண்ட் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவரான அனில் கோயலுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையை மேற்கொண்டுள்ளனர் விமான நிலையங்களைப் போன்ற இருபது நிமிடங்களுக்கு முன்பே பயணிகள் வரவேண்டும் என்ற ரயில்வேயின் புதிய அறிவிப்பால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலையிலும் இரண்டு ஆளில்லா விண்கலங்களை அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டிருப்பதாக அதன் தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டினருக்கு எதிரான பகைமை போக்கும் பூசல்களை கிளப்பும் பேச்சுகளும் அனைத்துலக அமைதியையும் பாதுகாப்பையும் அச்சுறுத்துவதை மலேசியாவின் பக்கத்தான் ஹரப்பான் கட்சியின் தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான திரு அன்வார் எப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார் பூமிக்கு சொந்தமான சூரியனும் படிப்படியாக இறப்படைந்து வருவதாகவும் இதனால் திடப்பலிங்கு நிலைக்கு வருவதாகவும் தற்பொழுது விஞ்ஞானிகள் கண்டறிந்து தகவல் வெளியிட்டுள்ளனர் அமெரிக்காவில் அதிபர் டிரம்பின் திடீர் அறிவிப்பு எதிரொலியாக எந்த நேரத்திலும் அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது சூடான் நாட்டில் ரொட்டி உற்பத்திக்கான அரசு மானியங்கள் நிறுத்தப்பட்டதால் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது வடகொரியாவுடன் மீண்டும் பொருளாதார ஒத்துழைப்பை துவங்க அந்நாடு மீதான பொருளாதார தடையில் விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று தென்கொரியா தெரிவித்துள்ளது ஈரான் வங்கிக்கும் மும்பையில் கிளை தொடங்க அனுமதி நிதின் கட்காரி கூறியுள்ளார் அன்றாட நிகழ்வுகளை தகவல்களை அறிந்து கொள்ளி என்ற வணிகச் செய்திகள் அரசின் சட்டத்திற்கு உட்பட்டுதான் ஆர்பிஐ செயல்பட வேண்டும் என்று ஆர்பிஐ முன்னாள் ஆளுநர் கூறியுள்ளார் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் அயல் அண்ட் எஃப் எஸ் சொத்துக்களை வாங்குவதற்கு முப்பது நிறுவனங்கள் முன்வந்துள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது சிறு குறு தொழில்களுக்கான ஜிஎஸ்டி விலக்கு வரம்பு மத்திய அரசு இரண்டு மடங்காக உயர்த்தி நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் மீன் நாட்களுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை சற்று உயர்ந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் காஃப் வித் கரண் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய இந்திய கிரிக்கெட் வீரர்கள் பாண்டியா ராகுல் ஆகியோர் பேசிய விஷயங்கள் குறித்து ஹர்ப்தன் சிங் கடுமையாக இருவரையும் சாடியுள்ளார் வங்காளதேச பிரீமியர் லீக் போட்டியில் பரபரப்பான ஆட்டத்தில் டாக்கா டைனமண்ட்ஸ் இரண்டு ரன்னில் வெற்றியடைந்துள்ளது ஹர்திக் பாண்டியா லோகேஷ் ராகுல் சஸ்பெண்ட் சிட்னி போட்டியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் ஓய்விற்கு பிறகு கிரிக்கெட் பேட்டை தூக்க மாட்டேன் என்று விராட் கோலி கூறியுள்ளார் சர்வதேச குத்துச்சண்டை கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் இந்திய வீராங்கனை மேரி கோம் முதலிடம் பிடித்துள்ளார் திரைச்செய்திகள் சிவகார்த்திகேயின் நடிப்பில் வெளியான சீமராஜா தொலைக்காட்சி ஒளிபரப்பில் பெரும் சாதனை புரிந்துள்ளது தெலுங்கு நடிகர் ராம் நாயகனாக நடிப்பில் மிகுந்த பொருட்செளவில் பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்ட வினய விதேயா ராமா தமிழில் வெளியாகிறது ரஜினி தொடர்ந்து ஐந்து படங்களில் நடிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விசுவாசம் படம் திரைக்கு வந்து வசூல் வேட்டை நடத்தி வருகின்றது இப்படம் அனைத்து தரப்பினர் ரசிகர்களையும் திருப்திப்படுத்தியுள்ளது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்